ரிணே விஷ்ணுமேவா பசியே மாஷிராங்கைஷும்சிசேமேவிஞா இோ விர்தவஷா விஷவே நோரி நோபிருத்து பரீட்சன் கமச்சிணே தாம் சூவித் गुरुं गच्छे ्राह्मण गुर ग्राह्मण विचार लोकान परीक्ष्य கர்மசித்தான்கிறத சொல்கிறதுக்கு முன்னால் இந்த கருத்தை பார்த்தோம் நமக்கு ஸ்வாவமாகவே சுவாபாவிகி பிரவருத்திஹி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அடிக்கடி இயல்பாகவே புறநோக்குடையவர்களாக இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்வதிலும் இன்பம் நுகர்வதிலுமே நமது வாழ்க்கை காலம் சென்று கொண்டிருக்கிறது பாதுகாப்பு இன்ப நுகர்ச்சி அப்படி சொல்லலாம் அர்த்தம்னு சொன்னால் பாதுகாப்பு காமம்னு சொன்னால் இன்ப நுகர்ச்சி இது இதுக்கே தான் எல்லாரும் உழைக்கிறார்கள் எல்லோருடைய செயல்பாடுகளும் இதையே சார்ந்ததாக இருக்கிறது அர்த்த காமந்தான் ஸ்வாவமாக இருக்குது அதான் நம்ம அதை பற்றி விசாரம் பண்ணுறப்போது சொன்னேன் திருமணம் செய்கிறது கூட அந்த காலத்தில் தர்மத்துக்காகத்தான் திருமணம் இப்போ பண்ணுற திருமணமெல்லாம் தர்மத்துக்காகங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் மூணாம் பட்சம் ல்லாதது இல்லவே இல்லை இப்போ முக்கியமெல்லாம் என்னென்னா பாதுகாப்பு இன்ப நுகர்ச்சி பாதுகாப்பு இன்ப நுகர்ச்சியின் பொருட்டுத்தான் வாழ்க்கை ஒப்பந்தம் நிகழ்கிறது அப்படி சொல்லணும் ஆக புண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை ஒப்பந்தம் இந்த திருமண நிகழ்ச்சி இந்த காலத்தில் நடக்கலை அவர்களுக்கு யாருக்கும் அதனுடைய இந்த திருமணங்கிறது விவாகம்ங்கிறது தர்மம் பெரும்பாலும் தெரியலைன்னு சொல்லிவிடலாம் ஆக இதுக்காக போகிறதுனால வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா இந்த கர்ம சித்தான் லோக்கான் பரீட்சிய வேதமும் என்ன சொல்லுகிறது நீ விரும்புகிற அர்த்தகாமத்தை கொடுக்குறேன்னு தான் ப்ராமிஸ் பண்ணுறது ஃபஸ்ட் வேதம் என்ன சொல்லுகிறது நான் சொல்றதை கேடு உனக்கு அர்த்தகாமம் கிடைக்கும் ஏற்கனவே எனக்கு சுபாவம் என்ன அர்த்த காமத்தில் தான் எனக்கு ருச்சி இருக்குது எனக்கு நான் ஒரு வார்த்தைக்ட் எனக்கு வந்து அர்த்த காமத்தில் தான் ருச்சி இருக்குது அர்த்த காமத்தில் ஈடுபாடு இருக்கின்ற எண்ணெய் வேதம் என்ன சொல்லுகிறதுனா நான் உனக்கு அர்த்த காமத்தையெல்லாம் கொடுக்குறேன் ஆனால் நீ ஒன்று தர்மத்தை கடைப்பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அர்த்த காமம் இதனால் கிடைக்குங்கிற காரணத்தினால் நான் என்ன பண்ணுறேன் தர்மத்துக்கு சம்மதிக்கிறேன் சம்மதித்து வேதம் என்ன சொல்கிறது நீ அர்த்த காமத்துக்காக பண்ண வேண்டிய கர்மத்தோடு இதையும் சேர்த்து பண்ணு பஞ்ச மகா யஜம் பண்ணு சந்தியாவந்தனம் பண்ணு பகவானை பூஜை பண்ணு அது சேர்த்து விடு எதுக்காக சேர்த்து விடுகிறது அதனால தான் எல்லோரும் சொல்லணும் நாங்கள் இவ்வளோவெல்லாம் பூஜை பண்ணுறோம் ஏன் எங்களுக்கு ரூபாயெலாம் சரியாக வரமாட்டேங்கிறது கொடுத்த இடத்துலேருந்து ரூபா போனது போனது தான் வரவே வராது போன்றிருக்கு எனக்கு அதே பற்றி கவலையாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியல நாங்கள் யார்கிட்டையெல்லாம் வாங்கினோமோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒழுங்காக கொடுத்துட்டோம் ஆனால் எங்கள்கிட்ட வாங்கினோமோ கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது சுவாமி எவ்வளவு பூஜை பண்ணாலும் அவங்களுக்கு ஏன் அவங்களும் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்க அவங்களும் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க ஆனால் கொடுத்த ரூபாயை மாத்திரை திருப்ப கொடுக்கறதுக்கு மனசே வரமாட்டேங்கிறது இது என்ன பண்ணுறது ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க நான் இதெல்லாம் வர்ணிக்க ஆரம்பித்தா முடிக்க முடியுமா என்லஸ் ஆக வேதம் என்ன சொல்லுகிறது உன்னுடைய அர்த்த காமம் நிறைவேறும் ஆனால் நீ இதெல்லாம் பண்ணு அப்படி சொல்லி வேதம் அறிமுகப்படுத்துகிறது அந்த தர்மத்தை பண்ணுறதுனால தான் மனிதனுக்கு அர்த்த காமத்தில் இருக்கிற தோஷமே புரிகிறது அந்த தர்மத்தை கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க அவனுக்கு அந்த அர்த்த காமத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு புரிகிறது எத்தனை வருஷமானாலும் இந்த அர்த்த காம நுகர்ச்சிங்கிற அர்த்தத்தையும் காமத்தையும் நான் திரும்ப சொல்கிறேன் அதை பாதுகாப்பு இன்ப நுகர்ச்சி இந்த அர்த்தம்னா வெறும் பணம் மாத்திர நினச்சிக்காய் பாதுகாப்பு எனக்கு அது இருந்தால் பாதுகாப்பு செக்யூர் செக்யூர் செக்யூர் சொல்கிறாங்களே எப்போ பார்த்தால் இது இருந்துட்டா செக்யூர் ஆகிடுவேன் எனக்கு ரெண்டு ஆள் உதவிக்கு இருந்துட்டா நான் இருக்கிறேன் ஆனால் அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது ஆனால் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொன்று தேடணும் ஒருத்தனை நம்பலன்னா இன்னொருத்தனை சேர்க்கணும் அவனை இவன் அவன் பண்ணாதெல்லாம் இவன் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் இருக்கணும் அப்புறம் இவனை பாதுகாக்கிறதுக்கு நான் வேலை பண்ணணும் நமக்கு பாதுகாப்புன்னு ஒருத்தரை வச்சோம்ண்ணா அவங்கள பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு இல்லையா அவர்கள நம்மள்ட வரும்போது என்ன வருகிறார் சுவாமி நம்மளை பாதுகாப்பார் இல்லையா இப்போ வந்து ஆசிரமத்தில் பணியாற்றுகிறவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க அவர்களை என்ன நினைப்பார்கள் சுவாமி நம்மை பாதுகாப்பாக ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு அப்போ பாதுகாப்பு சரியாக கிடைக்கலைங்கிற போது மனஸ்தாபம் வர ஆரம்பிக்கும் அதுதான் எங்கேயும் சுவாவமான விஷயம் மனஸ்தாபம் வராதுக்குன்னா நீங்கள் நினைக்கிறத நான் ஃபுல்ஃபில் பண்ணாத போது நான் நினைக்கிறத நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு சொன்னால் மனஸ்தாபம் வர ஆரம்பிக்கும் அது எல்லாரும் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ முடியாது உங்களாலேயும் முழுக்க முழுக்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்து விட முடியாது நானும் உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் யாராலையும் முடியாது பாதுகாப்பு பூர்ணமாக கொடுக்கறதுக்கு பகவான் ஒருத்தருக்குத்தான் முடியும் ஆகையினால என்ன பண்றதுன்னா இந்த கர்ம சித்தான் லோக்கான் பரீட்சை நர்த்தம் நாம் அனுபவிக்கின்ற இகலோகத்திலும் பரலோகத்திலும் பாதுகாப்பு இன்ப நுகர்ச்சியை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நமக்கு இருக்கும் பற்றி ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நாம் அனுபவிக்கும் இன்ப நுகர்ச்சியை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அர்த்த காமத்தை நன்கு விசாரம் செய்து பார்த்தால் அதில் ஒரே குறைபாடுகள் இருப்பது தெளிவாக தெரிய வருகிறது நான் எப்படியெல்லாம் செயல் புரிகிறேன் முதல்ல ஆசைப்படுறேன் சிந்திக்கிறேன் திட்டமிடுறேன் அப்புறம் அதை வாயை திறந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு செயல் புரிகிறேன் ஒத்துழைக்கிறேன் இத்தனையும் பண்ணுகிறேன் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா மானசம் வாசிக்கம் காய்க்கம் கருவி மூணு கருவியையும் வைத்து கொண்டு செயலோ செயல் ஒர்க் ஒர்க் ஒர்க் ஒர்க் ஒர்க் திங்கிங் ஒர்க் டாக்கிங் ஒர்க் அப்புறம் என்னது ஃபிசிக்கல் மூவிங் ஒர்க் ரைட்டிங் ஒர்க் எல்லாம் எழுதுகிறேன் எல்லா வேலையும் பண்ணுறேன் எதுக்காகண்ணா எதுக்காகண்ணா இந்த பாதுகாப்புக்காக இன்ப நுகர்ச்சிக்காக பயத்து அந்த பாஷையில் சொல்கிறான் ஆனால் பாதுகாப்பு இன்ப நுகர்ச்சிக்காகத்தான் நான் அயராத உழைக்கிறேன் சாஸ்திரம் வந்து இந்த புண்ணியத்தை கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விவேகம் வர வர என்ன நினைக்கிறது இந்த பாதுகாப்பு உண்மையான பாதுகாப்பு இல்லை இது நிரந்தரம் இல்லாத பாதுகாப்பு மாறக்கூடிய பாதுகாப்பு மனைவியோ கணவனோ குழந்தைகளோ என்றைக்கு வேணாலும் அவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருவதிலிருந்து விடுபட்டு விடக்கூடும் சில சமயம் அவங்க பாதுகாக்கணும்னு நினச்சா அவன் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது நம்மளை பாதுகாக்கணுங்கிற நினைப்பில் தான் இருப்பார் அவர் இறந்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது எத்தனை பேரால தாங்கிக்க முடிகிறது கணவன் இறந்து விட்டார் மனைவி இறந்து விட்டாள் அப்படின்னு பாருங்களேன் எத்தனை பேரால அதை ஜீரணிக்க முடியும் சுவாமி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எது எல்லாத்துக்கும் அவளையே டிப்பன் பண்ணியிருந்தேன் அந்தமாவான் சொல்லுவாங்க எனக்கு முந்தியெலாம் ஒன்றுமே தெரியாது பேங்க்குனா என்னென்னு தெரியாது பணம்னால் என்னென்னு தெரியாது ஒன்றுமே நான் பார்த்ததில்லை திடீர்னு போயிட்டார் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மூழ்கிறேன் அப்படியே விட்டுட்டு குழந்தைகளெலாம் விட்டுட்டு அவர் திடீர்னு கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார் நான் என்ன பண்ணுறது அதுலேருந்து மீளத்துக்கு எனக்கு பத்து வருஷம் ஆச்சு அப்படிங்கிறேன் அந்த பத்து அது டைம் தான் ஹீல் பண்ண முடியும் இப்படி வாழ்க்கையை பார்த்தா எல்லாம் நம்ம நினச்சின்னு இருக்கோம் இது எப்படின்னா பரம சுவாமிஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் திஸ் இஸ் லைக் கார்ட்போர்ட் சேர் எப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க சேரெல்லாம் இருக்குது இல்லையா அட்டையில் பண்ணி வச்சுருக்குன்னு வச்சுக்கோ அழகான சேர் ஜம்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அட்டையில் பண்ணி வச்சுருக்கு அட்டையில் பண்ணி வைக்கிறது பார்க்க சிம்மாசனம் மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் சிம்மாசனம் மாதிரியே பண்ணி வச்சிருக்கு அழகாக எல்லாம் பண்ணி ஆனா அத்தனையும் செட்டிங் அட்டை கோவிந்தராம உடையோம் பொதுவா பண்ண உட்காருவோம் சந்தேகப்பட்டு உட்காருமா உட்கார்ந்தா தொப்பு பொத்துரு உட்கார்ந்தா தொப்பு இது வந்து கார்ட்போர்ட் சேர் மாதிரி நீ அதை பார்க்கலாம் ரசிக்கலாம் ஆனால் அதில் லீன் பண்ணக்கூடாது சாயக்கூடாது சாஞ்சாலே வம்புதான் ஃபிசிக்கலி ஃபிசிக்கலாக சில சமயம் தவிர்க்க முடியாத ஸ்தூலமாக நம்ம யாரையா சார்ந்துருப்போம் ஆனால் மென்டலாக சார்ந்திருக்கக்கூடாது சைக்கலாஜிக்கலி மென்டலி மனத்தளவில் யாரையும் நாம் சார்ந்திருக்கக்கூடாது அந்நா சரணம் நாஸ்தி துவ சரணம் அம்மா அது முடியல நிறைய பேருக்கு வந்து அது கூட என்னென்னா கடவுள பூஜை பண்ணினால் அவர் வந்து அர்த்தத்தை கொடுப்பார் காமத்தை கொடுப்பார் அர்த்தத்தை கொடுப்பார் காமத்தை கொடுப்பார் இமம் அத்தியாசம் புரஸ்கிருத்திய சர்வே லௌக்கிக்காக வைதிகாக விவகாராக பிரவர்த்தன்தேங்கிறார் சங்கராச்சாரியர் பிரம்மசூத்திர இன்ட்ரடக்ஷன் முகவரிய முகவுரையில் சொல்கிறார் எல்லாருக்கும் இந்த அர்த்த காமத்தில் இருக்கிற அபிமானம் கொஞ்ச நெஞ்சம் இல்லப்பா ஆகையினால் அவர்கள் அதையே சார்ந்திருக்கிறார்கள் அதுக்காகவே அயராது உழைக்கிறார்கள் உழைச்சி பிரயோஜனம் என்னென்னு கணக்கு கூட்டி கழித்து கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா இன்னும் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உங்கதும் உறங்குவதுமாக முடியும் அது வந்து அதில் தோஷங்கள்லாம் புரியல என்ன தோஷம்னா நாம் இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய துன்பப்பட வேண்டியிருக்கு கஷ்டப்பட வேண்டியது கஷ்டப்படாமல் பாதுகாப்பை காப்பாற்ற முடியுமா பணம் சம்பாதிக்கணும்னா கஷ்டப்பட்டால் தானே முடியும் இங்கே படித்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் போன உடனே ஜாபு கிடைக்காமல் டேக்ஸி டிரைவராக இருந்து எல்லாம் எனக்கு கதையெல்லாம் தெரியும் அதனால் தான் சொல்லுங்கள் அந்த ஊருக்கு போய் போன உடனே ஜாப்பு கிடைச்சிடாது அந்த ஊர்லெல்லாம் ஜாபில் நம்ம ஊரில் மாதிரி இல்லை இல்லை ஜாபு பண்ணாமயே சம்பாதிக்கிறது இந்த ஊரில் தான் முதல்ல ஏதோ கொஞ்சம் ரூபா கொடுத்துடணும் நீங்கள் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ தட்சிணை கொடுத்துட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும் வேலை குறைஞ்ச வேலையாக கிடைக்கும் இல்லாட்டி வேலையே செய்யாத வேலை கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டி விடலாம் அங்கே போனால் அப்படி இல்லை கொஞ்சம் நாளைக்கு எதாவது வேலையெல்லாம் பார்த்து அப்படி பார்த்து எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாதான் வேலை கிடைக்கிறது அப்புறம் இந்த வேலையை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படணும் வேலை திடீர்னு போயிட்டா கஷ்டப்படணும் அதே மாதிரி நம்ம செல்வம் ஈட்டுவதற்கும் சரி நம்ம வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம துன்பப்படுறோம் பாதுகாக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம் அந்த பாதுகாப்பை பெறுவதற்காக துன்பப்படுகிறோம் பாதுகாப்பை காப்பாற்றுவதற்காக துன்பப்படுகிறோம் பாதுகாப்பு இழக்கப்பட்டால் துன்பப்படுது இது ஒரு குறை இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் துக்க மிஸ்ரு தத்துவம்னு சொல்கிறோம் துன்பம் கலந்த தன்மை நாம் அனுபவிக்கின்ற பாதுகாப்பு பாதுகாப்புனால எனக்கு ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறேன் இல்லையா பரவாயில்லை நான் இங்கிருந்து போனால் ரூமில் போனால் எனக்கு எதாவது குடிக்கிறதுக்கு எதாவது கொடுப்பான் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனால் அது எப்படி நான் திடீர்னு அவனுக்கு தலவில் வந்து அவன் படுத்து அவனுக்கு முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கேயா போய் கேட்கணும் கரெக்டையாக போய் கேட்கணும் ரெடி பண்ணி சொல்லணும் அது நிரந்தரம் இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ பாதுகாப்புங்கிறது வந்து துன்பத்தை தருவதாகவே இருக்கிறது அது மாத்திரம் இல்லை எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் திருப்தி வரமாட்டேங்குது இன்னும் கூட ஏதாவது பண்ணி வச்சுக்கணும் இது இந்த பேங்கில் போட்டு வச்சுருக்கேன் இந்த பவர் ஃபைனான்ஸில் கொஞ்சம் ரூபாய் இருக்குது டிடிஎஃப்சியில் எல்லாம் இதில் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் அதில் போட்டுருக்கேன் ஆனால் எதுக்கு எல்லாத்துலேயும் ஒரே பணத்தை ஒரே இடத்துல கொட்டிடாங்கோ எதோ ஆகிடும் ஆயினாலும் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எதோ ஒன்று போனால் கூட இதில் இருக்குமே அப்படி சொல்கிறோமா இல்லையா பணத்தை ஒரே இடத்துல கொடுத்துடாது கொடுத்து ஆனால் அப்புறம் கடைசியில் அவ்வளோதான் கதம் கதம்தான் வராது ஆகையினால ஜாகிரதையாக பணத்தை அங்கங்கே ஒழுங்காக கொடுத்து வச்சு ஆனால் ஒரு இடத்துலயா ஒருத்தனாவது கொடுப்பான்ப்பா அப்போ என்னென்னா நம்மளால் முழுசாக அதை நம்ப முடியலை பா எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா பாதம் நிறைவை தருவதில்லை ஏதாவது உங்கள இருக்குதுன்னு சொன்னால் நிறைவாக இருக்கான்னா நிறைவாக இருக்குது இப்போ கவர்மெண்ட்டு வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்காக உங்களுடைய பேங்கில் இருக்கிற படத்தை எல்லாம் அரசாங்கம் எடுத்து கொண்டு விட்டதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அவனுக்கும் தள்ளுபடி இவனுக்கும் தள்ளுபடி இவன் தள்ளிட்டான் அதான் நடந்தது நான் நிறைவே வர்றதில்லை பாதுகாப்பு இருந்தாலும் இன்னும் இன்னும் நான் பாதுகாப்பு அரசர்கள் தினம் பயம்தான் இந்த சுல்தான் அரபு நாட்டில தெரியுமா அவரே வந்து சுட்டு சுட்டு பார்த்துப்பார் தினம் இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நான் இதெல்லாம் புரிஞ்சுதான் சொல்கிறேன் தெரிஞ்சுதான் சொல்கிறேன் தினந்தோறும் சுல்தான் தானே தினம் தினம் எங்கேயோ ஒரு இடத்துல சுட்டு சுட்டு பழகிக்கணும் இல்லாட்டி எவ்வளோ எவராக வந்து சுடுகிறபோது இவருக்கு திடீர்னு குறிப்பாக எடுக்க தெரிலன்னு என்ன பண்ணுறது அதனால் தினந்தோறும் பயிற்சி அவருக்கு நம்ம தினந்தோறும் ஜபம் பண்ணுற மாதிரி அவர் தினந்தோறும் ஒன்று ரெண்டு மூணு சுட்டு பார்க்கணும் அவருக்கு அவ்வளவு தூரம் அவருக்கு நிறைவில்லை அவ்வளவு இருந்தும் கூட சுத்தி வர இருக்கிறவங்க மேலே பயமா இருக்கும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஒற்றனை வச்சுக்கணும் அவங்களுக்கு தான் இன்னும் இது எல்லாரும் ஹிட் லிஸ்டில் இருக்கான் இசட் கேட்டகரியில் கருப்பு பூனை அந்த பூனை இந்த பூனை நிறைவில் எவ்வளவு இருந்தாலும் பயம் இருக்கு அப்படி இருந்தும் மெய்காவில் தானே கொண்டாங்க மெய்காப்பாளர் தானே கொண்டாங்க பிரைம் மினிஸ்டர் அப்படி வந்து தன்னை காப்பாற்றுவான்னு நம்பிருக்கிற போது ஒரு நாட்டினுடைய இவ்வளோ பெரிய நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய தலைவரை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறவனே கொண்டுட்டான்னு சொன்ன இதுலேருந்து என்ன தெரிகிறது இதை என்ன எக்ஸாம்பிள் வேணும் ஆனால் நமக்கு புத்தி வராது அது நம்முடைய விசேஷம் நிறைவை தராது இதெல்லாம் நமக்கு திருப்தியை கொடுக்காது எவ்வளோ இருந்தாலும் நம்மளை காட்டில் இன்னும் வசதியாக இருக்கணும் பார்க்குறப்போ அந்த சுல்தான் எல்லாம் பார்த்து அங்கெல்லாம் பார்த்தா நம்ம வீடெல்லாம் வீடாக இது இதுதான் வீடு நானும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்க்குறேன் பணக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் பணக்காரங்க வீட்டு பார்த்தா பங்களா பார்த்தா பிரமா இருக்கு அதை விட இன்னொரு பணக்கார வீட்டுக்கு போனால் அது மாட்டு கொட்ட மாதிரி ஆகிடும் ஒரு வீட்டில் பார்த்தா வீட்டுக்குள்ளே போட்டிருக்கிற டைல்ஸை அவன் வந்து கார் பார்க் பண்ணுற இடத்துல போட்டிருக்கான் அப்படி இருக்கிற போது பெரிய ஒரு ஒரு ஒரு வீட்டில் போய் பார்த்தா பிரம்மாண்டம் இப்படி பார்க்க வேண்டியிருக்கு மேலர்கள் எல்லாம் பார்த்தா அப்போ எத்தனை பேர் வச்சு தொடக்கிறது நம்ம இத்தனை வச்சு இந்த கோயிலை வச்சுக்கிட்டே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்கே எண்ணெய் இருக்கு அங்கே எண்ணெய் இருக்கு இப்படி வச்சுருக்கீங்களே இது என்ன கோயிலா இது சுவாமி நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இங்கே பண்ண முடியாது ஆளே இல்லை தெரியுமா இல்லையா அவனுக்குலாம் டப்புலே இருக்கீங்க அது இப்படி இருக்கு இப்படினு சொல்லி அது நான் சொல்லிகிட்டே இருக்கணும் என் தர்மம் அது சரியானாலும் ஆகாட்டாலும் பரவாயில்ல ஆக நிறைவை தராத தன்மை நிறைவை தராத தன்மை அப்புறம் அடுத்தது என்னென்னா இப்போ தான் இந்த இப்போ தான் அந்த சேர் உதாரணம் சரியாக வரும் என்னென்னா சார்ந்து இருக்கும் தன்மை அடிமைப்படுத்தும் பழகி போச்சுன்னு வச்சுங்களேன் இந்த ஃபேன் போட்டு போட்டு பழகி ஆச்சுன்னு ஃபேன் இல்லைன்னு வச்சுங்க வந்தோடனே இப்படி பார்ப்பேன் அப்புறம் இங்கே பார்ப்பேன் ஆடை பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன் ஏன்னா அது ஓடினா தான் எனக்கு கிளாஸ் ஓடும் இல்லாட்டி ஓடாது அப்போ இதுலேருந்து எடுத்து நான் அதுக்கு அடிமை ஆகிட்டேன் அது இல்லாமல் ஏன் எடுக்கக்கூடாது திடீர்னு கரண்டே போயி எடுத்து ஜென்ரேட்டரும் ஒர்க் பண்ணலை அப்படின்னா என்னென்ன தொடச்சுன்னு எடுக்க கிளாஸை அப்படி நான் நினைப்பேன் நீங்கள் கேட்கணும் அதுதான் விஷயம் அப்போ அடிமைப்பட்டுடும் அதுக்கு என்னது அட்டாச்மெண்ட்டுங்கிறது என்னதுன்னா இதுதான் நம்மளை வந்து பழக்கி பழக்கி அப்புறம் என்ன சொல்கிறோம் சுவாமிஜி நீங்கள் பதினஞ்சு நாள் காஃபி பண்ணிட்டீங்க எங்களுக்கு அது பழகி போச்சு அதனால் அதுலேருந்து விடுபட முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா காஃபியை விட முடியல அப்பப்போ காலம்புரை எழுந்தவுடனே காஃபி காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா இதை இன்னொருத்தான் பாடுறான் வேறு விதமாக காலை எழுந்தவுடன் காஃபி பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல டிவி மாலை முழுதும் சினிமா என்று வழக்கப்படுத்தி கொள்ளும் மாமா இப்படி பாரு துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராத தன்மை அதிருப்திகரத்துவம் அப்புறம் என்னன்னா பந்தகத்துவம் இந்த தோஷம் எல்லாம் இருக்கு புரிய இது புண்ணியம் இருந்தால் தான் புரியும் ஆமாமா இது விலை கொடுத்து வாங்குவாங்களா எனக்கு வேண்டவே வேண்டாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்றது அந்த காலத்து உதாரணம் இப்போ எல்லாம் பொருத்தமாக இருக்காது உனக்கு யாரையா பொழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தால் ஒரு செகண்ட் ஹாண்ட் வாங்கி அவனுக்கு தானம் பண்ணிடலாம் இப்பெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் கார்னு சொல்லக்கூடாது ப்ரீ ஓன்டு கார்ஸ் மாற்றி சொல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஓனர் இருந்தார் அதனால ப்ரீ ஓன்டு கார்ஸ் அப்படின்னு மாற்றி போடணும் அதை கொடுத்துப்பாரு தெரியும்பா எல்லாத்துக்கும் அடிக்டாகிடு ஆக இந்த தோஷம் புரிஞ்சுதுன்னா சட்டி சுட்டதடா தெரியுமில்லையா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் தெரிந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்த தடா என்ன அழகான பாட்டு பாரு சினிமா பாட்டை வச்சே உபனிஷத்து விளக்கம் முண்டக்க உபனிஷத்திற்கு கண்ணதாசன் பாடல்களின் மூலம் சுவாமி அவர்கள் விளக்கம் தருவார்கள் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்த தடா இதயத்தோலை உரித்து பார்க்க வந்ததடா சொல் ஆராய்ச்சி பண்ணணுமே பரீட்சை ஆராய்ந்து பார்த்து என்னது ஆராய்ந்து பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அனுபவிக்கிற பலன்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து பார்த்தா எல்லாம் விழலுக்கரைத்த நீர் மாறி ஆயிட்டுருக்கு போல் இருக்கேன் நேற்றுக்கு பண்புங்கிற தலைப்பில் கருத்து பார்த்தோம் சுவாமிஜி சொல்லியிருந்தார் மேலோர்களுடைய பழக்கங்கள் ஒரு நாளில் வருவதன்று நீண்ட நாள் அவர்களுடைய பயிற்சியினால் அந்த பழக்கங்கள் வருகின்றன அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் நம்ம நேரமெல்லாம் நீண்ட நாள் இதுக்கு ட்ரை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நல்ல பண்பை பழகணும்னு நினைக்கிற போது வயசே இருக்காது நவ நபே வயசு யஷ்ஷாந்தா சஷாந்த சத்பிர் உச்சதே தாதுஷு க்ஷீயமானேஷு சாந்தி கஷன ஜாயத்தை என்று ஒரு சுபாஷிதம் சொல்கிறது அதாவது இளமையிலேயே எவன் விவரமாக அடங்கி விடுகிறானோ அவன்தான் சரியான அடக்கமானவன் வயசான பிறகு நீ என்ன அடங்கிறது இருக்கு நம்ம மாரியம் பூசாரி மாதிரி தான் பூசாரி திடீர்னு சொல்லிவிட்டார் யார் இனிமேல் பலி கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டார் என்ன உங்களுக்கு அடையக்கூடிய கஷ்டப்பட்டு எல்லாம் கர்மங்களை பண்ணி அதனால அடைஞ்ச பலன்களை எல்லாம் லோக்கான் பரீட்சை லோக்கான்னா விஷயான் விஷய சுகான் விஷய சுகங்களின் தன்மையை நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்து ஆராய்ச்சி செய்து பார்த்து என்னாச்சுண்ணா இனிமே நான் இதுக்காக நேரம் என்னுடைய டைம் எனர்ஜி மணி இதெல்லாம் நான் இதுக்கு கொடுக்க மாட்டேன் என்னுடைய நேரம் என்னுடைய சக்தி என்ன என்னுடைய பொருள் இதெல்லாத்துக்கும் நான் இதுக்காக கொடுக்க போறதில்லை நான் என்ன பண்ண போறேன்னு நான் விட்டுட போறேன் நிர்வேதம் ஆயா நிர்வேதம் ஆயாத்துனா என்ன அர்த்தம் அவைகளிலிருந்து விருப்பு வெறுப்பற்றவனாக ஆகிறான் அவைகளை விரும்பாதவனும் வெறுக்காதவனுமாக ஆகிறான் நிர்வேதம் சொல்லுக்கு பொருள் வைராக்கியம் ஸ்ருதிமோகலம் புத்திர்வெத்தி தரிஷ்யி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவியஸ்யுத பகவான் கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் நீ இப்படியே நிறைய கர்மபல விஷயங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு உன் புத்தி குழம்பி போயிருக்கு ஸ்ருதி விப்ரதி பண்ணால் தே புத்தி எதா தே மோக கலிலம் புத்திர் வெத்தி தரிஷ்யதி எப்போ உன்னுடைய புத்தியானது புத்தியானது அவிவேகத்திலிருந்து விடுபடுமோன்னா மோக கலிலம் வெத்தி தரிசியத்தி ஓம் புத்தி முழுக்க உழுக்க உள்ளே ஒரே கஷண்டாக இருக்குது கஷண்டுன்னா புரியும் இல்லையா ஒரே கஷடுகளாக இருக்குது அதெல்லாம் அந்த அதெல்லாம் எப்போ போகுமோ அப்படின்னர் எப்போ போகும் கர்மத்தை யோகமாக பண்ணினா தான் போகும் தர்மத்தை அனுஷ்டிச்சா தான் போகும் போகுமோ அப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் அனுபவித்தது அனுபவிக்க போகிறது எல்லாத்துலேயுமே உனக்கு பற்றற்ற தன்மை வந்துவிடும் அதை நீ வெறுக்கவும் மாட்ட நீ அதை விரும்பவும் மாட்ட எனக்கு வேண்டாம் யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அனுபவிக்கிறத நான் வந்து இது பண்ண மாட்டேன் எல்லாரும் வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன பேசுறதெல்லாம் வந்து நாம் எதெல்லாம் வைராக்கியத்தை அடைஞ்சிருக்கோமோ அதைத்தான் வந்து மக்கள் வந்து ஆசீர்வாதமாக கேட்குறாங்க மக்கள் வந்து கேட்குறது என்ன நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில் வந்து பயனற்றதுன்னு நினைச்சு வைராக்கியத்தை அடைஞ்சு இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோமோ அதே விஷயத்தை தான் மக்கள் வந்து நம்ம இடத்துல கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் நம்மை கேட்கும்போது நம்மை கடவுளாக நினைக்கிறார்கள் அந்த பாவனை இருக்கவர்கள் அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா அனுகிரகம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஈஸ்வரனுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால அனுகிரகம் பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணுறேன் பிளஸ் பண்ணுறேன் நல்லா நடக்கும் கல்யாணம் நடக்கும் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக போவார் விசா கிடைச்சிடும் அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் இங்கே கல்யாணம் ஆகிடுத்து அவர் அங்கே போயிட்டார் இவளுக்கு இன்னும் கிடைக்க மாட்டேங்கிறது விசா கிடைக்க மாட்டேங்கிறது சீக்கிரம் சுவாமிஜி ப்ளஸ் பண்ணுங்க எதா பூஜை இருந்தால் சொல்லுங்கோ மந்திரம் இருந்தால் சொல்லுங்க எழுதுங்க ஈமெயில் கொடுங்கோ ஃபோன் பண்ணுங்க எஸ்எம்எஸ் கொடுங்கோ இத்தனையும் பண்ணிட்டு அதனால தான் சொல்கிறேன் வேற ஆட்ட போய் கேட்பாங்கப்பாவும் அதனால் என்னென்னா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இல்லாட்டி அந்த தட்டுக்கிறது அங்கே தட்ட ஆரம்பிச்சிடுவான் அவன் ஏற்கனவே கூப்பிட்டுருக்கான் ரெடியாக இருக்கிறான் அப்போ நம்ம அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் எதுக்கு சொல்கிறேன் வைராக்கியத்தை பற்றி சொல்கிற போது நம்ம வைராக்கியத்தை அடைஞ்சிட்டோங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தருக்கு வைராக்கியம் வரலைங்கிறத நம்ம நிந்தனை பண்ணக்கூடாது எல்லாம் அவருக்கும் நம்ம என்னென்னா வாழ்க்கையின் உண்மையை விரைவில் புரிந்து கொள்ள சினசமே நான் இது ஓடுறது உண்டு அது அவங்களுக்கு தெரியாது அதாவது நீங்கள் இருவரும் பரஸ்பரம் புரிந்துணர்வுடன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து உண்மையினை உணர்ந்து உய்வு பெறுவீர்களாக எழுதி கொடுக்க வேண்டும் அது எல்லாருமே போயிடும் எல்லாம் தெரியும் அது நமக்கு தெரிய அவங்களுக்கு தெரியாது இல்லையா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு புண்ணியம் நிறைய வேணும் ஆக நிர்வேதம் ஆயாது வேண்டாம்ப்பா புரிஞ்சு போச்சு எல்லாம் பார்த்தாச்சு எல்லா ஊரையும் பார்த்தாச்சு பணத்தை பார்த்தாச்சு எல்லாம் காடே திரிந்தன என்ன ஒரு பாட்டுருக்கேன் ஊரும் சதமல்ல உற்றாரும் சதம் உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல நின்றாள் கட்சியே கம்பனேன கட்சி ஏக்கம்பனேன கட்சியே கம்பனே இல்லை கட்சி ஏக்கம்பனே அப்படி பாடியிருக்கார் பட்டினத்தை ஊரும் சதமல்ல உற்றாரும் சதம் அவர் பட்டின பாறைனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அறிவு பட்டினத்தார மாதிரி யார் துறந்தார்கள் நமக்கு திறகுறது ஒன்றுமே இல்லாமல் திறந்துருக்கும் அவர் எல்லாம் இருந்து திறந்துருக்கார் ஆகவே நிர்வேதம் ஆயா நிர்வேதம் ஆயாத்துனா என்ன அர்த்தம் வைராக்கியத்தை அடைவான் வரும் என்னெல்லாம் வந்திருக்கு நம்பர் ஒன் முதல்ல பிராமணன் பிராமணன்னால் உங்களுக்கு புரிய எதுவுமே குழப்பெல்லாம் வராத ஏதா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வராத நம்ம பிராமணனாக புறக்கலையேன்னு வருத்தமெல்லாம் இல்லையே இருக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ உலகத்தில் எதுவுமே அப்ராமணன் கிடையாது சாஸ்திரப்படி பார்த்தா சர்வம் பிரம்மமயம் அதனால் பிராமண கொசு பிராமண பன்றி பிராமணக்கழுதை பிராமண பசு அப்புறம் பிராமண பிராமணன் பிராமண க்ஷத்ரியன் பிராமண வைசியன் பிராமண சூத்ரன் பிராமண மிலேச்சன் பிராமண முஸ்லீம் பிராமண கிறிஸ்டியன் பிராமண ஹிந்து எல்லும் நம்ம தத்துவப்படி எல்லாரும் பிராமணம் தான் இந்த பிரபஞ்சமே பிராமணம் மயம்தான் அப்படி அது இன்னொரு தத்துவம் காலம்புரை சொன்னால் அர்த்தம் இல்லை இது அடிப்படை ஆதார சாமானிய ஜானத்தில் சொல்கிறோம் கஸ்மின்னு பகவோ விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பக்தி அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்போ என்னாச்சு பிராமணனுக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சு அப்புறம் என்னது கர்ம சித்தான் பரீட்சிய கர்மாங்கிறது சம்பாதிக்கப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் இந்த கர்மாவை பண்ணி என்ன அடைய விரும்புகிறோம்னா எனக்கு உடம்பு பாடி ஃபிட்டாக இருக்கணும் ஃபிட் கண்டிஷனில் இருக்கணும் நல்லா நான் வந்து விஷயங்களை என்ஜாய் பண்ணணும் நல்லா படம் பார்க்கணும் பாட்டு கேட்கணும் நல்லா முகரணும் சென்ட் போட்டுக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் என் உடம்பை அஃபெக்ட் ஆகக்கூடாது நான் வயலேட் பண்ணால் கூட உடம்பை எனக்கு பாதிக்கக்கூடாது இதெல்லாம் பிரார்த்தனை அப்போ என்னென்னா இந்த உடம்பு நல்லா இருக்கணும் நான் விஷயங்களை அனுபவிக்கணும் அப்புறம் அடுத்தது என்னென்ன நல்ல சூழ்நிலையில் வாழும் பயம் இல்லாமல் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் வெடிகுண்டு ஈராக்கில் போய் இருக்க முடியுமா இப்போ நம்மளால் தினமும் ஒரு கார்பாவம் எடிக்கிறது அப்படி இருக்கிற ஊரில் போய் நம்மளால் வாழ முடியாது நம்மளை இப்போ இப்போ இங்கேயே நமக்கு எல்லாருக்கும் இந்த கேம்பை என்ஜாய் பண்ணணுன்னா என்ன ஆகணும் முதல்ல உடம்பு சரியாக இருக்கணும் எல்லாம் நமக்கு எல்லாம் கொஞ்சம் ரூமில் எல்லாம் சௌரியமாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன சூழ்நிலையும் சரியாக இருக்கும் எல்லா வாதாவரணமும் சரியாக இருக்கணும் இதுக்கு தான் நம்ம உழைக்கணும் லோக்கானுன்னு சொன்னால் உபாதி விஷய லோக்கான் உபாதி விஷய உபாதிங்கிறது ஒரு பலன் உபாதின்னா என்ன அர்த்தம் உடம்பு மனசு உடம்பு இதெல்லாம் ஃபிட்டாக இருக்கணும் விஷயம்னா என்ன ஆப்ஜெக்ட் விஷயங்கள் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்த விஷயங்கள் அப்புறம் லோக்கானுன்னா என்னர்த்தம் இருப்பிடம் வாழும் இடம் சூழ்நிலை என்விரோன்மெண்ட் இதெல்லாம் சரியாக இருக்குது அதுக்கு தான் நம்ம அயராமல் உழைக்கிறோம் ஆனால் அப்படி உழைச்சா என்னென்னா ஏதோ ஒன்று தகராறு ஒன்று இது சரியாக இருந்தால் உடம்பு சரியாக இருக்க மாட்டேங்கிறது விஷயங்கள்லாம் இருந்தால் உடம்பு சரியாக இருக்க மாட்டேங்கிறது உடம்பு நல்லா இருக்கிற போது விஷயம் கிடைக்க மாட்டேங்கிறது இது ரெண்டும் சரியாக இருக்கிற போது சுற்றி சூழ்நிலை சரியாக இல்லை என்ன பண்ணுறதுன்னா பரீட்சைய அது எப்பவுமே அது என்ன சொல்கிறது இன்டெஃபினிட் எப்போ இப்படியே அன்றுகண்ட திருமேனி அழியாமல் இருக்குன்னா அப்படிலாம் நடக்காது அது பிரபஞ்சத்தோட நியத்தி அப்படி இல்லை பரீக்ஷிய ஆச்சு சங்கராச்சார சூழல் பிரத்ய அனுமான ஆகமைகி பரீட்சிய நம்ம நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எத்தனையோ நம்ம வாழ்க்கையுடைய அனுபவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் சொர்க்கத்துக்கு போனாலும் இப்படித்தான் இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுங்க அங்கே போனாலும் அந்த பிரச்சனையை நேற்றுக்கே பார்த்துட்டோம் இந்திரனுக்கு இதான் கேதி பிரம்மதேவரும் நடுங்கிறார் ஆகையினால அங்கேயும் நிம்மதி கிடையாது ஏதோ அங்கே நிம்மதி இருக்குன்னு சொல்கிற மாதிரி சில புஸ்தகத்தில் இருந்தாலும் அதே புத்தகத்தில் இன்னொரு பக்கம் அவர் அவஸ்தப்பட்டார்னு இருக்கு இப்போ ராமாயணத்தை படித்தோம்னா ராமர் நிம்மதியாக இருந்தாரான்னு கேட்டால் என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டாரு தான் நிறைய படிக்கிறோம் ராமர் ராமர் கஷ்டப்பட்டுண்டாரா படுத்திக்கிட்டாரா மனசேன்னு தெரியாது நமக்கு ஆனால் படித்து பார்த்தா எப்படி இருக்குது சுந்தரியை பிரிந்து அந்தி பகல் அலைந்த சிந்தை கலங்கி ஐயன் அப்படி பாட்டே பாடுறாங்க சுந்தரியை பிரிந்து அந்தி பகல் அலைந்த சிந்தை கலங்கிய ஐயன் ராமன் அப்படி பாடுறாங்க சில இடத்துல ராமாயணத்தில் படித்து பார்க்குறோம் ராமர் சில இடத்துல கோமா கைகையை திட்டவும் செய்கிறார் நம்ம அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நம்ம அப்படியே நல்லதை போர்ஷனாக படிச்சுட்டோம் ராமருக்கு சில சமயம் வெக்ஸாய் போய் திட்டவும் செய்கிறார் அதுக்கப்புறம் மாத்திக்கிறார் நம்ம அடிக்கடி இவங்களும் அதுக்கப்புறம் இவர்களை அந்த இமோஷன் வந்துருக்கு அதுக்கப்புறம் அந்த தெய்வீக குணம் வந்து மனித குணம் முதல்ல தோன்றியது என்னை கைவிட்டு விட்டீர்களேங்கிறது மனித குணம் இவர்களை மன்னியும் இவர்களுக்கு அருள் புரியும் அப்படின்னா அது தெய்வீக குணம் அது நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே நம்ம பக்குவப்படுத்திக்க போகிற வர நிலை அது பரீட்ச நிர்வேதம் ஆயார் வைராக்கியம் ப்ராப்ணியார் வெறுப்புன்னு அர்த்தம் இல்லை ஹேட்ரட்னு இல்லை விருப்பு வெறுப்பு கிடையாது எனக்கு அது வேண்டாம் எனக்கு அது வெறுப்பும் கிடையாது நீங்கள் எல்லோரும் அதை விரும்பினால் நன்றாக அனுபவீங்கள் உங்களுக்கு பக்குவம் வரும்போது வரட்டு என்றைக்கி உனக்கு ஆத்மானந்தத்தில் ருச்சி ஏற்படுறதோ அன்றைக்கி நீ வாப்பா இப்போ புரியலைன்னா உனக்கு போய் நான் கஷ்டப்படுத்த முடியுமா என்ன பண்ணுறதுன்னா இந்த எலுமிச்சம்பளை விளக்க போட்டுரு போகிறோம் இந்த கஷ்டம் தீர்னத்துக்கு விசாரம் எல்லாம் புத்தியை உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொன்னால் நீ இந்த கர்மாவை பண்ணிடு வரல அது பண்ணினா சரியாயிடுமான்னு சரி ஆயிடும்னா பெரியவங்க சொன்னாங்க பண் ததேத சத்தியம் பண் மந்திரேஷு கர்மாணி கவையோ யான் நபசியம் ஸ்தானித் திரேதா யாம் புகுதா சந்தத்தானி தான் ஞாசரச்ச நியதம் சத்ய காமா ஏஷவச அந்த மந்திரத்துல எங்கே போயிட்டோம் வரும் நெர்வேதம் ஆயாத் அப்புறம் என்னன்னா ஆனால் மனசில் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு என்ன தேடல் உண்மையான அந்த இதுலெல்லாம் சந்தோஷம் கிடைக்கல வேற எங்கேயாவது சந்தோஷம் இருக்கா ஆனந்தம் இருக்கா விஷயங்களில் ஆனந்தம் இல்லை என்பது நிரூபணமாகி விட்டது உலக பொருள்களில் இன்பம் இல்லை என்பது நிரூபணமாகி விட்டது ஆனால் உண்மையான இன்பம் எத்தகையதாக இருக்கும் இவ கொஞ்சம் கேள்விப்பட்ட ஜானத்தினால் இவர் சொல்கிறார் கிருத்தேன அகிருத்தா நாஸ்தி இர்வேதம் ஆயா எப்படி புரிஞ்சுக்கிறான கிருத்தேன கர்மனா கர்மத்தினால் அக்ருதா அக்ருத்தா என்ன அர்த்தம் மோக்ஷா நாஸ்தி அடையப்பட முடியாது கர்மத்தினால் முக்தி அடையப்பட முடியாது என்று அறிந்து நீங்கள் போட்டுக்கலாம் அக்ருத்தான்னா ஆனந்தா நித்யான் அக்ருதா ஈஸ் இக்குவல் டு மோக்ஷா மோக்ஷா இஸ்இக்குவல் டு நித்தியானந்தா அந்த இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னா எப்படி இருக்கும் அடையப்பட முடியாத பொருளை அடைவது எப்படி என்ன சாமிக்கு நீங்கள் என்னமோ ஆயி போச்சு அப்படிதான் தோஸ்திரம் என்ன சொல்கிறது இன்பம் அடையப்படுவது அன்று அடையப்படுகின்ற இன்பம் நிலையானது அல்ல அடையப்படும் இன்பம் நிலையானது அல்ல அப்ப என்னென்ன இன்பம் அடையப்பட வேண்டியதில்லை அது டையட்டு இருக்கிறது இன்பம் அடையப்பட வேண்டியதில்லை அந்த இன்பம் அடையப்பட்டு இருக்கிறது அடையப்பட்டு இருக்கிறதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா கிருத் இந்த மந்திரம் கிருத்தேன அகிருத்தா நாஸ்தி கிருத்தேனா கர்மத்தினால் காய்க்க வாச்சிக்க கர்மனா உபாசனையா எதுனாலையும் அடைய கர்மத்தினால் அடையறதும் அனித்யம் அனித்யம் அசுகம் லோகம் இதெல்லாம் துன்பம் கலந்த தன்மை இதெல்லாம் பார்த்துட்டோமே அக்ருத்தஹ மோக்ஷா ஆனந்தம் சந்தோஷம் நாஸ்தின்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஞானம் அவனுக்கு அவனுக்கு கிடைச்ச ஞானம் என்ன இனிமே மோட்சத்தை அடைய வேண்டியதில்லை மோக்ஷம் என்பது யாண்டும் அடையப்பட்டிருக்கிறது சித்தமாக இருக்கிறது என்பதை உபனிஷத் சொல்லுகிறது அவனுக்கு அது புரிஞ்சிருக்கு அது கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கான் அவனோட அனுபவத்திலேருந்தே சொல்கிறான் வச்சிக்கலாமே அக்ருத்தா கிருத்தேன அக்ருத்தா கிருத்தேன நாஸ்தி கர்மத்தினால மோட்சம் கிடையாது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த விஷயம் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இத்தனை வருஷம் அவன் என்ன பண்ணியிருக்கான் தர்மமாக நரிய கர்மங்கள் பண்ணி வாழ்க்கைக்கு பாதுகாப்பை தேடி இன்ப நுகர்ச்சியெல்லாம் அனுபவிச்சிருக்கான் ஆனால் இன்பம் முழுமையாக கிடைக்கலை அப்போ இன்பத்தை வந்து அடைய முடியாதுன்னு ஒரு கருத்து சொல்கிறோம் ஏன்னா இத்தனை கர்மா பண்ணியாச்சு இத்தனை உபாசனை பண்ணியாச்சு அதனால் எத்தனையோ பாதுகாப்பு விஷயங்களையும் அர்த்தத்தையும் காமத்தையும் அடைஞ்சாச்சு ஆனால் அந்த அர்த்த காமங்கள்லாம் வந்து துக்க மிஸ்ரித்தமாக அதிருப்திகரமாக பந்தகமாக இருக்கிறது என்று புரிஞ்சாச்சு நம்ம இதுக்கு நேரான சந்தோஷத்தை போடுகணும் துன்பம் இல்லாத இப்போ முக்கியமான பதம் துன்பம் கலவாத நிறைவான நம்மை அடிமைப்படுத்தாத பேரின்பத்தை நான் உணர வேண்டும் இது என்ன பண்ணுகிறது இந்த இன்பம் எப்படிப்பட்டது துன்பம் கலந்த நிறைவை தராத அடிமைப்படுத்துகின்ற சிறு இன்பம் அடிமைப்படுத்துகின்ற சிறு இன்பம் அந்த துன்பம் கலவாத அடிமைப்படுத்தாத இந்த இடத்துல ஆதிசங்கரர் விளக்கம் சொல்லுவார் சுருக்கமாக சொல்லிடுற இந்த கர்மத்துக்கு நாலு வேறு தான் அதாவது ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா கர்மம் பண்ணணும் அதுக்கு பேர் ஆப்பியம்னு பேர் அப்புறம் வந்து இல்லாத ஒன்றை உண்டு பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து நான் வந்து என்னுடைய அறைக்கி போகிறேன் உங்கள் நீங்கள் உங்கள் அறைக்கி போகிறீங்கன்னா நீங்கள் நடந்து போகணும் இங்கேருந்து பத்ரிநாத்துக்கு கேதார்நாத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் போகணும்னா நடந்து போகணும் இல்லை பிரயாணம் பண்ணணும் அடையணும் ஒரு இடம் கேப் இருந்ததுன்னு சொன்னால் ஆப்பியம் உற்பாத்தியம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இங்கே வந்து இப்போ ஒரு காலத்தில் இந்த இடம் வெறும் கரடு இப்போ அந்த பக்கத்தில் லேண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி இருந்தது இப்போ இவ்வளோ உற்பத்தி பண்ணி இத்தனை மரங்கள் இத்தனை செடிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாம் வேலை குழியை தோண்டி மரத்தை கொண்டு வச்சு உரத்தை போட்டு இத்தனை வேலை பண்ணியிருக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு கர்மா பண்ணணும் அப்புறம் ஒன்றை இன்னொன்னா மாற்றணும்னா கர்மா பண்ண வளையலை சைனா மாற்றணும்னா கர்மா பண்ணணும் பாலை தயிராக்கணும்னா பெறையுற்றணும் கர்மா பண்ணணும் அப்புறம் உன்னை தூய்மைப்படுத்தணும்னாலும் கர்மா பண்ணணும் சம்ஸ்காரியம்னு பேர் பாத்திரத்தை தேய்க்கறது உடம்பை தேய்ச்சி குளிப்பாட்டுறது இதெல்லாம் சம்ஸ்காரம் தாந்திரிக சம்ஸ்காரா மாந்திரிக சம்ஸ்காரா சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணும் இது கர்ம நாளுக்கு தான் வருமா ஓரிடத்திலிருந்து ஒன்றை அடைய வேண்டும் என்றால் செயல் புரிய வேண்டும் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் செயல் புரிய வேண்டும் ஒரு பொருளை மாற்ற வேண்டும் என்றால் செயல் புரிய வேண்டும் ஒன்றை மாற்ற வேண்டுமென்றால் செயல் புரிய வேண்டும் அப்புறம் இன்னொன்று ஒன்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் செயல் புரிய வேண்டும் சாஸ்திரத்தில் இந்த ஆனந்தத்துக்கு ஒரு பேர் பிரம்மன் விஜயானம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மேதி ஆனந்த ஆத்மா மோக்ம் இன்பம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பிரம்மன் இந்த பிரம்மன் எங்கேயும் இருக்கிறது எப்பொழுதும் இருக்கிறது காலத்தை கடந்திருக்கிறது என்ன நம்ம பார்த்தோம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்மம் தத் அவ்யயம் எத் தீரா இந்த பிரம்மனை அடைய முடியுமான்னு கேட்டால் அடைய முடியாது ஏன்னா அது எங்கும் நிறைந்திருக்கிறது அடைய முடியாது இந்த பிரம்மனை உண்டு பண்ண முடியுமா உண்டு பண்ண முடியாது யாண்டும் இருக்கிறது இல்லாததை தான் உண்டு பண்ண முடியும் இருக்கிறத உண்டு பண்ண முடியாது ஆக அது உண்டு பண்ணுற சமாச்சாரம் இல்லை பிரம்மன் மூன்றாவது அதை வந்து மாற்ற முடியுமான்னா அது மாறாதது மாற்ற முடியாது அது எதாவது தூய்மைப்படுத்த முடியுமான்னா நித்திய சுத்தமானது ஆ கர்மத்துக்கு ஃபோர் கண்டிஷன் இருக்குது இந்த கண்டிஷன் எதுவுமே பிரம்மன் வேலை பண்ணார் அதாவது ஒன்று ஆப்பியமாக இருக்கணும் இல்லாட்டி உற்பாத்தியமாக இருக்கணும் இல்லாட்டி சம்ஸ்காரியமாக இருக்கணும் இல்லாட்டி விக்காரியமாக இருக்கணும் இந்த நாலு கண்டிஷனும் பிரம்மத்துக்கு பொருந்தாததுனால கர்மத்தினால் பிரம்மத்தை அடைய முடியாதுன்னு தீர்மானம் பண்ணுறோம் கர்மத்தினால் பிரம்மத்தை அடைய முடியாது மோட்சத்தை அடைய முடியாது ஆனந்தத்தை அடைய முடியாது பேரின் எல்லாம் ஒன்று தான் முடியாது இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன் இது சமஸ்கிருதத்தில் என்னென்னா சித்த வஸ்துவை அடைய முடியாது சாத்திய வஸ்துவைத்தான் அடைய முடியும் இப்போ என்ன ஒன்று உடம்பால் பண்ணுறது அப்புறம் மனசால நான் தியானம் பண்ணி அடையிறேன்னா ஞாபகம் வச்சுங்க மோக்ஷம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல மோக்ஷம் என்பது ஒரு ஈவெண்ட் அல்ல சுவாமிஜி ஒரு நிகழ்வு அல்ல நிகழ்வு என்பது ஒரு காலத்திலே ஒரு இடத்திலே ஒருவருக்கு நிகழ்வு ஆனால் மோக்ஷம் என்பது ஒரு நிகழ்ச்சி கிடையாது அது எப்போ இருக்கு மோக்ஷம் என்பது எப்பொழுதும் இருக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாம் சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணுறத என்ன பண்ணுறோம் அடுப்பை பற்ற வைக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சு மேலே பாத்திரத்தை வச்சு தண்ணீரை ஊற்றி காய்கறியெல்லாம் நறுக்கி அதுக்குள்ளே போடுறோம் கொஞ்சம் நேரம் ஆன உடனே காய்கறியெல்லாம் காயெல்லாம் சூடாக இருக்குது காயெல்லாம் ஏன் சூடாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்மாண்ணா அது தண்ணி சூடாக இருக்குது அதனால் காயெல்லாம் சூடாக இருக்குண்ணா ஏன் தண்ணி சூடாக இருக்குன்னா பாத்திரம் சூடாக இருக்குது உங்களுக்கு சொல்ல சொல்ல சூடு நிறைய வரும் பாத்திரம் சூடாக இருக்குது பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால தண்ணி சூடாக இருக்குது தண்ணி சூடாக இருக்கிறதுனால காய்கறிகள்லாம் சூடாக இருக்குது அப்படின்னா அப்போ பாத்திரம் ஏன் சூடாக இருக்குன்னு பாத்திரம் நெருப்போடு சேர்ந்துருக்கு அக்னியோட சம்பந்தப்பட்டிருக்கு அதனால் பாத்திரம் சூடாக இருக்குன்னு நெருப்பு ஏன் சூடாக இருக்குன்னு நெருப்பு சூடாக இருக்கிறது அதோட சுவாவம் அதோட சுவாவம் சமஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் எது ஸ்வாவமோ அது நித்தியம் எது ஸ்வாவமோ அது நித்தியம் எது ஸ்வபாவம் இல்லையோ அது அனித்யம் அதுக்கு இன்னொரு பேர் சம்ஸ்கிருத்தில் ஆகந்துக்கம்னு பேர் தமிழில் பேர் வந்தேரின்னு பேர் என்னது இன்சிடென்டல்பாங்க ஆங்கிலத்தில் இன்சிடென்டல் நேச்சர் இன்ட்ரன்சிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அக்னியில் வந்து உஷ்ணஸ்வபாவம் வந்து இன்ட்ரென்சிக் அது சுவாபாவிகம் ஆனால் வந்து பாத்திரத்தில் தண்ணியில் காயில் இருக்கிற சூடெல்லாம் என்னதுன்னா அதெல்லாம் வந்து வந்தேறி இன்சிடென்டல் சம்பந்தத்தினால வந்துருக்கு அப்போது பாத்திரத்தில் இருக்கிற சூடு அனித்யம் தண்ணியில் இருக்கிற சூடு அனித்யம் காய்கறியில் இருக்கிற சூடு அனித்யம் இது நீங்கள் வந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இத்தனை சொல்கிறேன்னு புரியும் நல்லா கவனிச்சா தான் புரியும் இந்த உடம்பு சைத்தன்யமாக இருக்கிறதுக்கு காரணமே அத்தனை சம்பந்தம் இருக்குது நீங்கள் நல்ல நிறைய ரொம்ப வருஷமாக வேதாந்தம் கேட்டுட்டே இருந்தால் இதெல்லாம் நிறைய புரியும் இதுக்கு பேசாமல் தண்ணியோடு நிறுத்திப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ காய்கறி வரைக்கும் போயிருக்கேன் இப்போ இல்லாட்டி என்ன சொல்லணும் வாயில் போட்டவுடனே சூடாக இருக்குண்ணா என்னென்னா அது சூடாக இருக்குது அதனால நாக்கு சுட்டுதுன்னா அது ஏன் சூடாக இருக்குதுன்னா அது தண்ணியில் இருந்ததுன்னு சொல்லணும் இப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் நிறுத்தின்னு விட்டேன் அவ்வளோதான் அப்போ இது புரிஞ்சுங்க ஒரு நியாயம் என்ன நியாயம் எது ஸ்வாவமோ அது நித்தியம் எது ஸ்வபாவம் இல்லையோ அது அனித்யம் இப்போ நாம் விரும்புகிற ஆனந்தம் நித்திய ஆனந்தத்தை விரும்புகிறோமா அனித்ய ஆனந்தத்தை விரும்புகிறோமா இது என்ன கேள்வி இதை சொல்லியே இந்த கிளாஸ் துக்கமாக போச்சு அப்படி சொல்லிட முடியுமா நீங்கள் எப்படி நினைக்கலு நான் நினைச்சு நான் உற்சாகமாக சொல்லின்னு இருக்கேன் இப்போ நாம் விரும்புகிற ஆனந்தம் எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ் எப்பவும் அழியாத நிலையாக மாறாத கொஞ்சம் கூட தடுமாறாத ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் அதுதான் நம்ம விரும்புகிறோம் ஆனந்தத்தை அப்போ என்னன்னா அந்த ஆனந்தம் வரணும் தானே எதிர்பார்க்குறோம் வந்தால் அது நித்தியமாக நித்தியமாக தண்ணியில் வந்த சூடு நித்தியமாக நித்தியமா அநித்யம் சரி இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ நித் ஆனந்த இருக்கோ ஆனந்தம் இல்லை பேரு ஆனந்தா ஆனந்தம் இல்லை ஆனந்தம் இல்லைன்னா ஆனந்தம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குற ஆனந்தம் வந்ததுன்னு வச்சுப்போம் நித்தியமாக நித்தியமா நித்ய இது வந்து ஒன்று புரியறது நித்தியானந்தம் வராதுன்னு புரிஞ்சுது புரிஞ்சுதோ இது புரிஞ்சாதான் அடுத்த லைனுக்கு போக முடியும் நித்தியானந்தம் வராது நித்தியானந்தம்னா பேர் இல்லை ஒருத்தரோட பேர் இல்லை நித்தியானந்தம் நித்தியமான ஆனந்தம் வராது நித்தியமான ஆனந்தம் போகுமோ போக வராது போக போக்கு வரவற்ற பேரின்பம் வராதுன்னு சொன்னால் ஒன்றுதான் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு என்னன்னா அது இப்பவே இங்கே இருக்கணும் இருக்கணும் அப்போ நித்தியானந்தத்தை அடையணும்னு நான் நினைச்சாலும் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா நியாயமா சிந்திச்சு பார்த்தா நித்தியானந்தம் அடையப்பட முடியாது என்று இந்த தண்ணீர் நெருப்பு காய்கறி உதாரணம் பாத்திர உதாகரணம் நிரூபிக்கிறது தெரிஞ்சு போயிடுது அப்போ சாஸ்திரம் சொல்கிறது அப்போ நித்யானந்தம் இப்போவே இருக்குது இங்கேயே இருக்குது நீ அதுவாக தான் இருக்கேன் தத்துத்வம் ஆசை நமக்கு ஒரு சந்தேகம் சுவாமி இவ்வளோ நீங்கள் பாவம் சிரமப்பட்டு திரும்ப திரும்ப யோசிச்சு சொல்லிக்கொண்டே இருக்கீங்க தொண்டை தண்ணி வற்ற சொல்கிறீங்க அந்த நித்யானந்த இருக்குன்னு தான் எதுக்கு இந்த கிளாஸுக்கு நாங்கள் வரோம் அது எங்கே இருக்கு அதை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அதுவாகவே இருக்கேன்னு சொல்கிறீங்க நான் அதுவாகவே இருந்தால் அது ஏன் எனக்கு தெரியலை அடுத்த கேள்வி அது எனக்கு தெரியும் நீ அப்படி சொல்லணுங்கிறதான் என் நினைப்பேன் இப்போ நீ அடையணும்னு நினைக்கிறியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா மாத்திட்டோம்லேப்பா நீ நித்தியானந்தத்தை அடைய விரும்புகிறாயா அறிய விரும்புகிறாயா அறிய விரும்புகிறாய் அப்போ முதல்ல அதை ஒத்துக்கோண்ணு இப்போ நித்தியானந்தம் அடையப்படுவது அன்றுங்கிறது ஒத்துக்கிட்டே இல்லையா அடையப்படுவது அனித்யம் அடையப்படுவது அனித்யம் அடையப்படுவது ஆகந்துக்கம் எது ஆகந்துக்கம் தது புரிஞ்சு போச்சு கிளியர் சுவாமிஜி இப்போ அடையணும்னு நாங்கள் நினைக்கல நீ வந்து எந்த பூஜை பண்ணியும் நித்தியானந்தத்தை நீ அடைய முடியாது எந்தியானம் பண்ணியும் நித்தியானந்த நீ அடைய முடியாது அந்த நித்தியானந்தத்தை நீ தெரிஞ்சிக்கத்தான் முடியும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தான் அடுத்த எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒத்துணுட்டே இல்லை இனிமே விட கர்மா பண்ண போறியா பூஜை பண்ண போறியா கோமம் பண்ண போறியா யாத்திரை பண்ண போறியா அப்படின்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணே தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹூ எல்லாத்தையும் விடு விட்டுட்டு என்ன பண்ணுறது கிருத்தேன அகிருத்தா நாஸ்தி அப்படிங்கிறது இன்வெர்ட் காமாஸ் போட்டு நாஸ்தி இது ஹேதோஹோ நிர்வேதமாயா இதெல்லாம் போரும்பா புரிஞ்சு போச்சு இந்த விஷயானந்தம் வந்து கண்டிஷண்ட் ஆனந்தம் நிர்பந்தத்தினால் வர்ற ஆனந்தம் இது எனக்கு வேண்டான்னு நான் விட்டுவிட்டேன் அப்புறம் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா கர்மத்தினால ஒரு நாளும் நிம்மதியை பூர்ணம் அடைய முடியாதுன்னு புரிஞ்சுவிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணுறேன்னா இப்போ தெரிஞ்சுக்கணுமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுதான் அடுத்தது தத்து விஜானார்த்தம் சா குருங் கச்சே அபிகச்சே ஏவ அபிகச்சே தத் விஞ்ஞானார்த்தம் தத் விஜானார்த்தம்னா அது வந்து நம்ம போடணும் நம்ம பாஷையில் போடணும் எதனை அறிவதற்காக தத் விஜானார்த்தம்னால் என்னென்ன கிம் விஜானார்த்தம் எதை அறிந்து கொள்வதற்காக கிம் கே கிம்கே காணி ஆகையனால் வந்து எதை அறிந்து கொள்வதற்காக நான் அதுனா அந்த நித்தியானந்தம் நான் அதுவாகவே இருக்கேன் அந்த நித்தியானந்தமாகவே நான் இருக்கேன் அந்த நித்தியானந்தம் எனக்கு தெரியாமல் இருக்குது அதை அடைய முடியாதுன்னு புரிகிறது அறிந்து கொள்ளத்தான் முடியும் இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்குது வழக்கமாக சொல்கிற உதாரணம் இப்போ நான் கழுத்தில் மாலை போட்டிருக்கேன் திடீர்னு வந்து என்ன ஆகிடுது என்னுடைய ஸ்பெடிக்கு மாலை இப்படி போயிடுது போன அது வெயிட் இருக்குது அதுலேயே புரிஞ்சுக்கலாம் நான் புரிஞ்சிக்காமல் இப்படி போயிடுச்சு மாலை இப்படி உள்ளே போயிடுச்சு போன நான் திடீர்னு ஏதோ ஞாபகத்தில் பார்க்குறேன் மாலை காணும் என்னதான வச்சேன் வச்சேன்னு அப்புறம் கூப்பிட்டு பிரம்மச்சாரி அந்த மாலை படிக்க மாதிரி அங்கே வச்சுட்டேன் அந்த மாலையை போய் எடுத்துன்னு வரியா அப்படின்னா அவர் ஒரு மாதிரி என்னன்னு சுவாமி ஒரு விஷயம் சொல்லாமல் உங்கள் கழுத்திலே தான் இருக்கு இப்போ நான் அப்புறம் பார்த்த ஓ இங்கேயே இருக்கோ அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சு கூட இது அடையப்பட்டதா அறிந்து கொள்ளப்பட்டதா புரியுது இல்லை இதுதான் ஸ்வகண்டாபரணம் யதா சாஸ்திரத்துல கண்ட சாமீக்கரன் நியாயம்னு இது பேர் தங்கிட்டே மறந்து போய்டு எனக்கு ஒரு நல்ல அனுபவம்லாம் நடந்திருக்கு உங்களுக்கும் அது மாதிரிலாம் நிறைய இருந்துருக்கும் அதெல்லாம் ஒன்று சந்தேகம் இடுப்புலேயே சாவியை வச்சுன்னு எத்தனை தான் தேடி அது எல்லாேருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சாவியை இடுப்புலேயே வச்சுண்டு வீடு முழுக்க தேடி போட்டு தொலைஞ்சு போச்சு போயப்படி அப்ப அப்புறம் திடீர்னு பார்த்தா இப்படின்னா ஒரு வேகத்தில் அந்த இழுத்தா கொத்துரு விழுது சே இத்தனை நேரம் பைத்தியம் முடிச்சு இது இதுக்கே ரெண்டு டீ சாப்பிடணும்னு நினச்சேன் இப்படி சே கிடச்சு விடுத்து நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது இதை எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா அந்த கைலாச யாத்திரை போகிறபோது ஒரு இடத்துல என்னாச்சு என்னுடைய டார்ச் லைட்டை தேடணும்னு நான் வந்து முயற்சி பண்ணேன் நான் பைப்பில் விட்டேன் கையை இருட்டு அங்கே எல்லாம் வந்து டெண்ட்டில் தான் இருக்கும் எல்லோரும் அப்போ வந்து நான் வந்து அது பார்க்குறதுக்கு தேடு தேடு தேடுகிறேன் கிடைக்க மாட்டேங்குது ஒருத்தர் வந்து எனக்கு லைட்டு பிடிச்சி காட்டிகிட்டே இருக்கேன் அது பாருங்கள் பாருங்கள் பாருங்கள் காட்டிகிட்டே இருக்கேன் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தேடி இருப்பேன் இதில் தேடி இருப்பேன் அதில் தேடிருப்பேன் தேடிட்டு கடைசியில் எப்படி பார்க்குறேன் அந்த லைட்டை அடிக்கிறார் அதுதான் வெளிச்சல எ அதுவே வெளிச்சம் கொடுத்துருக்கு எப்படி பார்வை இதுதான் நம்மளும் இருக்கும் இடத்தை விட்டு இடம் தேடி எங்கெங்கோ வாழ்க்கையில் பாருங்க சாமியாரா போய் தேடுறோம் என்ன தேட கடைசியில் என்ன சொல்றது உபனிஷத்துல நீ அதுவாகவே தத்து தி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சபரிமலைக்கு போனா பதினெட்டு மணி ஏறுனா அங்கே தத்துவமசி நீ எந்த ஒரு ஆனந்தத்தை ஐயப்பனை தேடி வந்திருக்கியோ அந்த ஐயப்பன் நீயே அதனால தான் எல்லாரையும் பார்த்தேன்னு சொல்கிறோம் ஐயப்பா ஐயப்பா யாரை பார்த்தாலும் ஐயப்பா என்ன ஐயப்பா இப்படி புட்டாள்தனமாக பேசுறீங்க இவர் பக்தினானு சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமாக கூளை இருக்குங்களா ஐயப்பா எங்கே விவரமாக பேச வேண்டாம் அந்த ஐயப்பன் இருக்குல்ல அது இன்னொரு டைப்பு இப்படி ஐயப்பனையே திட்டுறது ஆனால் திட்டினாலும் அவர் ஐயப்பன் இது இது நம்ம கல்ச்சரில் இதெல்லாம் பார்க்க முடியும் எங்கேயும் சின்ன ஐயப்பன் பெரிய ஐயப்பன் குட்டி ஐயப்பன் நடு ஐயப்பன் மொட்டத்தில் ஐயப்பன் எல்லா ஐயப்பன் இந்த ஐயப்ப பக்தி இருக்கு அது வந்து எல்லாரையும் உண்ணாக்கி என்ன எல்லாரும் அங்கே வந்து உண்ணாக்கிடுது அது பெரிய சக்தி தான் அது பார்ப்போம் வேதாந்தான் ஐயப்பன் பதினெட்டு படி ஏறுனா அங்கே போட்டிருக்கிறது பெருசாக சம்ஸ்கிருதத்துலேயும் மலையாளத்துலையும் தத்துவம் அசி இதுதான் பதினெட்டு படி ஏறுன போட்டிருக்கு இப்போ எல்லாம் நீங்களும் போகலாமா என்ன பண்றது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்சது கல்ச்சரை மாத்திவிட்டு சில பேர் ரெடியா இருக்காங்க அதை தெரிந்து கொள்வதற்காக அதாவது அதுவாகவே நான் இருந்தும் இப்ப இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியுது அதுவே நான் தெளிவா தெரியல அது அது நான் எங்கிட்டயே இருக்குது அதுவாகவே நான் இருக்கேன் இப்படிலாம் சொல்றதெல்லாம் புரிகிறது ஆனால் அது எனக்கு தெளிவாக தெரியல தத்து ஞானார்த்தம் இல்லை விசேஷ ஞானார்த்தம் விஜானார்த்தம் விஜானார்த்தம்னு என்ன அர்த்தம் நன்றாக தெரிந்து கொள்வதற்காக அந்த பேருண்மையை நன்றாக உணர்ந்து கொள்வதற்காக எந்த பேருண்மை அந்த நித்தியானந்தம் நானே அதுவே நான் நானே அது இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காக உள்ளே இருக்குன்னா எதா கர்மா பண்ணணும் உள்ளே இருக்குதுன்னு சொல்லலை நீ அதுவாகவே இருக்கிறாய் அது இல்லை இதில் நம்ம அதை சேர்த்துக்கிறோம் அக்கிருத்தா கிருத்தேன நாஸ்திங்கிறது சொல்லியிருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சாயங்காலம் நாலரை மணி கிளாஸுக்கு வரணும் ஓம் பத்ரங்கருணே பிஸ்ரூனு யாம பதிரம் பேமரங்கை வாசஸ்தனூதாயு ஸ்வந்திரோ வவ ஸ்வஷா விதாஸ்பாதிஷா ஈஷரோ குருராத்மேதி மூத்த வி வோமவத்வாப்ஜிணாமூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி